ிாத்தயத்தபேற்றைக்காணையா கிருஷ்ணா கீதமே நம அஜுன உச்ச நஷ்டோஸ்மதி சான்மையாச்சு சந்தேக கரிஷியே வச்சன அஜுனன் பகவானிடத்தில் தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணத்தை தன்மையை சொற்களால் வெளிப்படுத்துகிறான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் கேட்டார் அர்ஜுனா ஒருமுகப்பட்ட மனதோடு இதுவரை நான் செய்த உபதேசத்தை நீ நன்கு கேட்டாயா மனதில் உள்வாங்கிக் கொண்டாயா அதனால் உனக்கு இந்த மோகமானது அறியாமையின் விளைவாகிய இந்த ஆழ்ந்த மயக்கமானது உன்னை விட்டு அடியோடு நீங்கி விட்டதா என்ன என்று கேட்டார் அதற்கு அவன் பதில் சொல்கிறான் அர்ஜுனன் அதான் அர்ஜுன உவாச்சார்னா அர்ஜுனன் பேசுகிறான் ஹே அச்சுதலோகத்தில் இருக்கு பாருங்க ஹே அச்சுத அச்சுதனே அச்சுதனேனா ஒருபொழுதும் தன்னுடைய அமைதி ஆனந்தத்திலிருந்து நழுவாமல் எப்பொழுதும் நெருப்பில் சூடு பிரகாசத்தை போல் இருப்பவனேன்னு அர்த்தம் நெருப்பு எப்படி சூடையும் பிரகாசத்தையும் ஒரு நாளும் விடாதோ அப்படி இறைவனுடைய ஸ்வரூபம் அச்சுதூபம் ஆனந்தமும் அமைதியும் அவனை விட்டு ஒரு நாளும் விலகாது அக்னியின் உஷ்ணம் பிரகாசத்தை போல அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஹே அச்சுதொத் பிரசாதாத் உன்னுடைய அனுகிரகத்தினால் நீ மிகவும் கருணை கொண்டு என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு பக்தனாக ஏற்றுக்கொண்டு மிகவும் கருணையோடு எனக்கு நீ உபதேசம் செய்திருக்கிறாய் இந்த மாபெரும் உபதேசம்தான் நீ எனக்கு கொடுத்த பிரசாதம் ஞானப்பிரசாதம் ஞானப்பிரசாதேன விசுத்த சத்வகான உபனிஷத்துகள்லாம் சொல்கிறது ஆக தொசாதாத் அச்சுத பிரசாதாத் ஸ்ரீ கிருஷ்ண பிரசாதாத் கிருஷ்ணனுடைய பிரசாதத்தினால் உபதேசமாகிய ஞானாமிருத உபதேசத்தினால் மயா ஸ்மிருதி லப்தா என்னால் ஸ்மிருதி ஸ்மிருதினா இந்த இடத்துல என்னுடைய உண்மை ஸ்வரூபம் நான் உண்மையில் யார் இந்த இடத்துல ஸ்மிருத்தின்னா நினைவு அங்கே முதல்ல சொன்ன அர்ஜுனன் மம ஸ்வபாவகா உபகத்தஹான்னா என்னுடைய ஸ்வபாவம் அழிஞ்சு போச்சு சொன்னான் இந்த பற்றின் காரணமாக என் இயல்பை நான் காணவில்லை காணாமல் போய்விட்டதுன்னு இப்போ அதைத்தான் சொல்கிறான் ஸ்வபாவாக புனக ஆகத்தஹான்னு அர்த்தம் என்னுடைய ஸ்வபாவம் மீண்டும் வந்துவிட்டதுங்கிற அர்த்தம் அதுக்குள்ளே இருக்குது ஆனால் ஸ்மிருதிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் ஆத்ம தத்துவ விஷயம் நான் எப்போது சாதாரணமாக படித்தேன் பள்ளிக்கூடத்துல எல்லாம் வே சாஸ்திர பாடசாலைகளில் அது ரொம்ப ஆழமாக இல்லை எனக்கு இப்போ ஜீவாத்மான்னா என்ன பரமாத்மான்னா என்ன ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற ஏகத்துவம் என்ன இந்த தத்துவங்கள்லாம் எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது ஸ்மிருதி லப்தான்னா அகம் பிரம்மாஸ்மி சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற ஞானம் எனக்கு வந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் நான் எந்த வியாபகாரிக திருஷ்டியாக ஜீவோஸ்மி பாரமார்த்திக திருஷ்டியாக பிரம்மாஸ்மி அப்படிலாம் நாம் அசேர்த்து புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல அதனால என்னாச்சு நான் ஞானம் வந்ததுனால மோகம் போச்சு அஜானத்தினால் மோகம் இருந்தது ஞானம் வந்த உடனே மோகம் போயிடுச்சு ஆகையினால் மம மோகா நஷ்டா மயா ஸ்மிருதி லப்தாங்கிறது கர்மணி பிரயோகம் என்னால் நினைவானது அடையப்பட்டது நினைவுனா என்ன என்னை பற்றிய உண்மை தத்துவம் அடையப்பட்டது நான் யாருங்கிறத நீ எனக்கு உணர்த்தினாய் அதை நான் ஆழ்ந்து நினைக்கிறேன் எனக்கு வந்து देहात्म புத்தியோ ஜீவாத்ம புத்தியோ இல்லை பிரம்மாத்ம புத்தி இருக்குது விவகாரத்தில் தர்மத்தை எப்படி அனுஷ்டானம் செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய யதார்த்த சுரூபமும் எனக்கு தெரிகிறது நத்வைவாகம் ஜாதுநாசம் நத்ம் நேமே ஜனாதிபா நச்சைவ நவிஷியாமா சர்வே வயமத்பரம் என்று நீ பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் சொன்ன கருத்தை நான் நினைத்து பார்க்கிறேன் அந்தவந்த இமே தேகாக நித்யசோக்தா ஷரீரினா அநாசினோ பிரமேயஸ்ய தஸ்மாத் யுத்தஸ்வ பாரத என்று நீ இரண்டாவது அத்தியாயத்திலே உபதேசம் பண்ணிய கருத்துக்களை எல்லாம் நான் நன்றாக நினைத்து பார்க்கிறேன் ஏன்னா சரியா கேட்டிருந்தா தானே சரியா நினைச்சு பார்க்க முடியும் பகவான் கேட்டதுக்கு பதில் இதுதான் நீ சரியா கேட்டையா அப்படிங்கிறதுக்கு பதில் நான் சரியா கேட்டிருக்கேன் பாரு எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொன்னதா நாம புரிஞ்சுக்கணும் நாம் தொடர்ந்து அடுத்த வகுப்புல படிக்கலாம் அர்ஜுனவு மனமார்ந்தல்வாழ்த்துக்கள் ஹரிஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள்